பாடம் இருநூற்றி தொண்ணூறு மார்க்கம் அனுமதித்த தேவையின்றி பார்ப்பது கூடாது தங்களின் பார்வைகளை தாழ்த்துமாறு இறை நம்பிக்கையாளர்களிடம் நீர் கூறுகிறார்கள் இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பதாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக கேள்வி புலனும் பார்வையும் இதயமும் ஆகியவை அனைத்தும் அவனிடம் கேள்வி கேட்கப்படுபவர்களாக உள்ளன பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் கண்களில் உள்ள ஏமாற்றுதலையும் உள்ளங்களில் மறைத்துள்ளவற்றையும் அவன் அறிவான் நாற்பதாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக உன் இறைவன் ஒவ்வொன்றையும் கண்காணிக்கிறான் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம்